o பாஸ்மே கேஷவம் பாத்திரபாசியோ வந்தே புனபுனா கருணா நமாவத் பாதுலோங்க சதாசாரிய மாரியப்பந்தே பரம்பரா ஆனந்தனந்தோதம் நஜபாத்தோகீந்திரமீகம் பைக்கம் ஸ்ரீச்சிபவந்தமா எவருடைய அருளால் யானே இந்துமான் பிரம்மம் என்பார் கவருடைய போனமெல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவரிடை யான் என் ஸ்வரூப அவருடைய பருமபாதம் அணுதினம் பணிகின்றேனே உலகிலாம் உணர்ந்து ஓதக்கரியவன் நிலமுனாவிய நீர்மணிவேலியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவார் மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவார் குரு அருளையும் திரு அருளையும் காயால் காயத்தால் வாக்கால் மனதால் நன்கு பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த கைவண்டிய மாநாட்டில் கலந்து கொள்ளும் பக்தர்கள் பொமு சுட்டன் ஜிக்னாசுகள் அனைவருக்கும் குரு மகான் தாண்டவராய சுவாமிகள் சொன்ன கை கூடுமாறு குருவிட்ட சிரவணம் பண்ணால் ஞானம் கிடைச்சிருக்கும் இந்த ஞானம் அது கதை கூடுமோ அப்படிங்கிற தாயமானவர் அந்த ஞான நிஷ்டை கிடைத்த வரைக்கும் ஞான நிஷ்டையில் இருப்பதற்கு எல்லாம் அந்த ஈஸ்வரன் அனுகு குரு கிருப்பையை நமக்கு பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் அதற்குரிய நல்ல திரகாத்திர சரீர ஆரோக்கியம் நல்ல தீர்க்க ஆயும் இருந்து துல்லபம் திரையமயமித்தது மனுஷியத்துவம் முமுட்சுத்துவம் மகாபுருஷ சம்சயங்கள் அந்த மனுஷ ஜென்மா கிடைச்சது இந்த ஜென்மத்திலே இந்த கைவேளிய மாநாடு வந்த பக்தர்கள் அனைவருக்கும் ஜீவன் முத்த நிலை தாண்டவராய சுவாமிகளுடைய அனுகிரகத்தினால் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இதை நடத்துகின்ற சுவாமிகள் அவர்களுக்கும் நல்ல திலகாத்திர சரீர ஆரோக்கியம் தீர்க்க ஆயுண்டு நிறைய பிரம்மச்சாரிகளை அவர்கள் உருவாக்க வேண்டும் ஏவம் பரம்பரா புரோகம் சொல்ற பகவான் அதனால் நல்ல பாரம்பரிய சம்பிரதாயமான நல்ல பிரம்மச்சாரிகளை அவர் உருவாக வேண்டும் இந்த சந்தரியை அறுத்து விடாது தைக்கிற ஒரு விஷயத்தில் குரு சொல்றார் நல்ல நல்ல சந்தரி உருவாக வேண்டும் என்று ஆமாயத்து பிரம்மச்சாரிய ஸ்வாகா சொல்வார் என்னால் நல்ல பிரம்மச்சாரிகள் வரணும் நம்புவோம் பெரிதற்கரிய பிரணமியை பெற்றும் பெரிதற்கரிய பிராணி பேனா பெரிதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெரிதற்கு அறியதோர் பேர் இழந்தாரே அப்படின்னு திருமோத திருமந்திரத்தில் சொல்றேன் அந்த பெரிதற்கரிய பேர் அடையணும்னா நம்ம இந்த ஜென்மத்திலேயே குரு கிருப்பையினாலும் முறையான சாஸ்திர விசாரத்தாலும் அடைவோம் என்ற தீவிரமான ஒரு சிரத்தை வேண்டும் இந்த ஸ்ரத்தா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வேலை வேதாந்தத்தில் குரு வேதாந்த வாக்கேசு விஸ்வாசக சிரத்தா அப்படின்னு தத்துவ போதுன்னு சொல்கிறாங்க பிரமாணை விஸ்வாசக்தா இப்போ இந்த சாஸ்திர பிரமாணத்தில் விஸ்வாசம் வைக்கணும்னு சொல்கிறாங்க தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம்னு சொல்கிறார் பகவான் அதனால் நம்ம செய்ய வேண்டிய காரியம் எது செய்யக்கூடியா செய்யக்கூடாது எதுங்கிறதுக்கு எது பிரமாணம்னா சாஸ்திரம் இப்போ அந்த சாஸ்திர வாய்க்கத்தில் நமக்கு சந்தேகம் வரக்கூடாது அந்த சாஸ்திரம் வாய்க்கால் சில புரியும் சிலர் புரியாது நம்ம சிற்றறிவுக்கு எட்டாது சிற்றறிவு வாதறிவு மெய்யறிவுன்னு சொல்கிறாங்க சிற்றறிவுன்னா கிஞ்சி திங்கன்னு நம்ம புலன் அறிவு புலன்கின் புலன்களுக்கு எட்டுகின்ற அறிவு அது சிற்றறிவு வாரர் என்ன சர்வை குணி இந்த உலகத்தை படைத்து ஆள்புரம் ஈஸ்வர ஞானம் மெய்யல் என்ன பிரஜான பிரம்ம என்று சொல்வார் இந்த மெய்ப்பொருளை பற்றிய அந்த முழு முதல் பொருள் பரம்பொருளை நிகுண பிரம்மம் அகம் பிரம்மாஸ்மி என்ற பூர்ணமான ஞானம் அது வெய்யல் இப்போ எப்பொழுது யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அதிகம் இப்போ அந்த மீட்பொருளை அறிவதற்கு முறையான நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும் ப்ராப்பர் கம்யூனிகேஷன் குரு சிசிய இணக்கம் நல்ல தொடர்பு இப்போ அந்த குரு குருவின் எடுத்துல வைக்கிற ஒரு விஸ்வாசம் ஸ்ரத்தை இப்போ இந்த சிரத்தையை அடைவதற்கு உபாயம் என்ன சொன்னாங்கன்னா குரு வாக்கியத்தில் சந்தேகப்படாமல் இருக்கணும் இப்போ குரு வாக்கியத்தில் சந்தேகம் வருகிற அதுக்கு என்ன அதுக்கு என்ன செய்யணுன்னா குருவுக்கு வினயபூர்வமான சேவை செய்யணும்னு சொல்லுவாங்க சிதம்பரத்தில் அவருக்கு அந்த காலத்தில் குரு சொல்லிட்டாருன்னு மணி அடிச்சுட்டே இருந்தாலும் நான் எப்போ கூப்பிட்றேன்னா அப்போ வா அப்படின்னு வேதாந்த பாடம் சொல்லி கொடுக்குறதுக்கு ரொம்ப நிபந்தனை போடுவாங்க விதி உடைகள் மணி அடிச்சுட்டே இருக்கும்போது குரு அவர் மணி அடித்தான் குரு சமாதி குரு சமாதிதான் இந்த மணி இருந்து அப்படி சொல்லுவாங்க எங்க இன்னைக்கு பாடலாம் அப்போ அந்த அளவுக்கு சிறத்தையாக இருந்தார் குரு வந்து நமஸ்காரம் பண்ணுறாரு அதுக்கப்புறம் அந்த குருவோடைய அன்புத்தினால் சாஸ்திரத்தை படித்தா அப்படியே இருக்கு வெளிச்சம் போட்டு சொன்ன அந்த அளவுக்கு குரு சொன்ன வாக்கியத்தில் நம்பிக்கை வச்சு சேவை செய்யணும் இந்த குரு சேவைங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த குரு சேவை செய்ய செய்ய நமக்கு இந்த சத்சங்கற்க இஸ்ஸங்கற்கும் நல்ல மனசில் ஒரு பற்று இல்லாத நன்மை குரு வந்து அவர் வாழ்ந்து காட்டுறார் ஸ்ரோத்ரிய பிரம்மரிஷ்டக எஜ்யது ஆச்சரிய சிரேஷ்டக தத்த தேவோ ததே ஜனகன்னு சொல்றார் அப்போ குரு சுயமாக வாழ்ந்து காட்டுறார் சுயம் ஆச்சரியம் அப்படிப்பட்ட நல்ல சத்குருவை அனுபவம்னு சொல்கிறார் குருமாரியே உத்தம குரு அப்படின்னு பிரிக்கிறாங்க இன்னொரு குரு சொல்கிறாங்க அப்போ அந்த உத்தம குருவை நம்ம சத்குருவ சரணாதி அடைஞ்சு அந்த வேதாந்த வாக்கியங்களில் சிரவணம் மனனம் பண்ணும் பொழுது நமக்கு அதில் சம்சயம் வரக்கூடாது சம்சயாத்மா வினசியதி நசியதின்னு சொன்ன பகவான் அவை அழிந்து விடுவான் குருவாய் குரு இடத்துல அவர் சரணாநிதி அடையும் அவர் வந்து முதல வாயில் சொன்னால் விழுதுமா விவேகானங்கரு நேர் சீசேர பார்த்து கேட்குறார் கங்கை காரியை வைக்கும் பொழுது உங்கள் முதல்ல வாயை திறந்துட்டு இருக்குது கங்கையை புதினா குறிக்கிது ஏன்னு கேட்கக்கூடாது இந்த காலத்தில் கிளாஸுக்கு போனால் அமர்சியம் சீட்டில் உட்காதுன்னு சொன்னால்தான் உட்காது ஏடு அவி அப்படின்னா தான் ஏடை பிரிக்கணுமா இந்த தர்ப்பை தான் அப்படின்னு செய்யறது சேர்க்காது கர்ப்பையில் உட்காந்து தான் அப்படின்னு மரியாதை தர்பாசனும் அப்படி ஒரு ஒரு குருகுல சிஸ்டம் இருந்தது சங்கீதம் படிக்கிறதுக்கே குருகுல சிஸ்திரத்தில் தான் சங்கீத கற்றுக்கிட்டாங்க ஆனால் வேதாந்தத்துக்கும் முக்கியமாக குரு கூட இருந்து படித்தா தான் இந்த சம்பிரதாய வித்து அவங்க வந்து அந்த சூர்கே சரி நம்ம இப்போ நம்ப சூழ்கேஸ் இருந்தால் அதை மாற்றி திறந்துட்டால் எங்களுக்கு திறக்க முடியாதோ இந்த மாதிரி மேத்தமாக வேறு வேறு விஷயம் எங்களை மனசில் போட்டுக்கிட்டோம்னா அப்புறம் நம்ம மனசை ஓப்பன் பண்ணி அந்த உண்மையான சத்யசேயத்தை பற்றிய தெளிவான ஞானம் நமக்கு கொஞ்சம் கடினம் கிடைக்காமல் போகாது அதுக்கு நிறைய புண்ணியம் பண்ணி இப்ப ஈஸ்வர பிரார்த்தனை பண்ணோம்னா அனுகிரகம் பண்ணோம்னா கிடைக்கும் அப்போது இந்த சிரத்தைங்கிறது ரொம்ப முக்கியன்னு அந்த சிரத்தையை நான் இந்த சிரத்தையினுடைய பிரயோஜனம் என்னன்னா ஸ்ரத்தாவான் ஞானவான் ஞான பிராப்தி ஞானத்தை அடைதான் ஞானத்தை அடையுன்னா நம்ம நிஸ்தானியமாக நிஸ்தாமியமாக யோகம் பண்ணாங்க நம்ம சுதர்மத்தை வர்ண அவங்கவங்களுடைய சுதர்மத்தை வர்ணாசிரம தர்மத்தை நம்ம வந்து கடைபிடிக்கும் பொழுது இந்த இடத்துல வர்ண ஆசிரம தர்மம் வருது இது வந்து இறைவனால் கொடுக்கப்பட்டு இப்போ வந்து அது இப்போ மாடு எடுத்துக்கிட்டிங்கிறத அது தேவையில்லைங்கிறாங்க இருந்தாலும் அது இருந்துக்கிட்டு தான் நம்ம அறியாமிய அது எல்லா இடத்துலையும் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் அப்போ அந்த வர்ண ஆசிரம சுதர்மத்தை கடைபிடிக்கும் பொழுது ஏன் இப்போ டாக்டர் பையனாக வந்து டாக்டரை வாங்குறதில் எனக்கு கிளீனி கட்டியாச்சு இன்ஜினியர் நிறையா சேர்ந்து சாப்பிட்ட எதாவது வாங்கி போட்டாச்சு எனக்கு என் பையன் இன்ஜினியரிங் படித்தா தான் அப்போ குல தொழில் அந்த இது மாறாமட்ட வந்து சொதர்மத்தை நம்ம கர்ம அனுஷ்டானத்தை அவங்கவுங்க குல சொதர்மத்தை நம்ம வர்ணாசிரம தர்மத்தை நிஷ்காமியமாக பண்ணும்போது மனசில் பற்றற்ற நிலைஸ் பார்க்குற மாதிரி வருவோம் அப்போ அங்கே குருவை நான் யார் ஜீவன் யார் நான் ஏன் பிறந்தேன் அந்த மாதிரிலாம் அவனுக்கு கேள்வி வருது அப்போ அந்த சம்சயத்தை சந்தேகத்தே விவரத்தி பண்ணுறதுக்காக குருவை சரணாநிதியாக போகிறான் அப்போ குரு வந்து உபதேசம் இந்த சோயம் தேவதன் நீ அதுவாக இருக்கிறார் தத்து துவம் அசிங்க அப்படி சொன்ன உடனே அவங்களுக்கு வந்து இந்த தேக அபிமானத்தோடு இருக்கிறதுனால நான் எப்படி அதுவாக இல்லாமல் ஈஸ்வரை நாங்கள் நிற்க முடியும் அப்படின்னு சந்தேகம் வந்தேன் அப்போ அது விளங்குறதுக்கு தான் அவன் வந்து பத்து வருஷமாக பன்னெண்டு வருஷமோ கூட இருந்து அவருக்கு சிசு குரு சேவை செஞ்சு அவர் சொல்கிற பாடங்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணி அந்த மனது பக்குவம் அடைஞ்சதுக்கப்புறம் அது வந்து கண்ணாடியில் தெரிகிற திருப்பம் போட்டு மனசு தூங்கி அடை பிறகு அந்த மகாவாக்கிய உபதேசம் பண்ணும் பொழுது லட்சியார்த்தம் சொல்லி ஐயன் ஏதோ வாச்சோ நிகர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக அப்படின்னு தைக்கணும் பிற எப்படி அப்படின்னு அவங்க புரிய வைக்கணும் அப்படி சொல்லும் பொழுது அவனுக்கு தெளிவாக புரியும் அந்த மனப்பக்குவத்தை அடையும் அப்போ அந்த நல்ல பக்குவம் இல்லை பார்க்குறதுல நம்ம பொருளை வச்சு அந்த பொருள் பத் பத்திரமாக இருக்கும் அப்போ நல்ல பக்குவல்ல பாத்திரமாக நம்ம இருந்தால் குருவோடைய வாக்கையாக நமக்கு முழு பிரயோஜனத்தை கொடுக்கும் அப்போ அந்த கைவரிய நவனியை சிஷ்யன் சொல்கிற மாதிரி நமக்கு நமக்கு வந்து தன்யோகம் தன்யோகம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சிவோகம் சிவோகம் மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம் அதை தான் அவங்க சாயந்தரம் அவர் ஏழ்மலை இப்போ சிவோகம் சிவகம்னு அவன் வந்து கடைசியில் சொன்னான் அந்த அளவுக்கு மனிதனும் தெய்வமாகாது ஆனால் அதுக்கு அடிப்படையாக இருக்கிறது மூட்சுக்கம் வயதாகவும் இருந்தாலும் சிரத்தை வந்து கடைசி வரைக்கும் நான் எங்கேயிருந்தே நிதி நான் அவனுக்கு ஒரு நாள் நான் போகிற வழி கே அப்படின்னு சந்தேகம் வரக்கூடாது அந்த சந்தேகமே வரக்கூடாது சந்தேகம் தெரியும் அதுதான் மன நல்லா பண்ணி நிதித்தியாசம் பண்ணி அந்த ஸ்தாங் கணன நியாயம் செய்வாங்க அப்படின்னால நிதியாசனை பண்ணப்பட அது நம்ம மனசில் ஸ்திரமாக அந்த ஸ்திரம் ஆகிறதுக்கு பேஸ் மட்டும் என்னென்னா ரெதை ஒன்றே போதுமடா இப்போ நம்ம பொதுவாக என்ன செய்யணும்னா அது மூட நம்பிக்கை நம்பிக்கை இதில் தான் தன்னம்பி தன்னம்பிக்கை இல்லாமல் திடிச்சதும் அதாவது ஸ்ரத்தையில் புஸ்ரத்தா அப்படிங்கிறாங்க மூட அதை பற்றி சொல்லும் பொழுது அது கேட்குறதுக்கு ஒரு பக்குவ அதுக்கு தான் ஆரம்பம் சம்பிரதாய யுத்துங்கிறான் அடிப்படியாக படிப்படியாக சொல்லி கொடுக்கும் பொழுது அவன் யோகம் பண்ணி ராக தேசத்தில் மனசில் இருக்கிற அழுத்தல்லாம் நீக்கி அதுக்கப்புறம் அவன் வந்து நல்ல ஈஸ்வர உபாசனை சிவஞான போதத்தை சிவ தீட்செலாம் வாங்கி ச யாத்திரை போய் அதுக்கப்புறம் குருமுகமாக இருந்து வேதாந்திர பாடத்தை கேட்கும் பொழுது தான் அவனுக்கு முழுமையாக சம்சையை நிறுத்தியாகி அது வந்து தன்யம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மூல நம்பிக்கையை இருக்கக்கூடாது குருட்டு நம்பிக்கையும் இருக்கக்கூடாது குருட்டு நம்பிக்கையை திருமூல சொல்ற குருடும் குருடன் சேர்ந்து குருட்டாட்டமாக இந்த குரு சரியாக படிக்காமல் சிஸ் அவருக்கு நிறைய சிஷியர்கள் வேறு இருக்காங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றா ஒரு புதுசாக ஒரு கல்ச்சரை உருவாக்கி அந்த மாதிரி இப்போ நிறையா நம்ம பார்க்கணும் ஆனால் தாண்டவராய சுவாமிகள் மாதிரி சம்பிரதாயமாக வந்த அந்த கைவையன் நவநீதம் விவேக சூடாவளி இந்த மாதிரி கிரந்தங்கள்லாம் படிக்கிறது அதிகமாக வரணும் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு நிறைய யுக்தி பூர்வமாக சொன்னால் புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கிறாங்க அவங்க வந்து ஏன் ஏன்னு கேள்வி கேட்குறாங்க அப்போ இருக்கிற யூத்துக்கு இந்த சிறந்தே வர வேலைக்கு நம்ம யுக்தி பூர்வமாக நம்ம கொண்டு போகணும் இப்போ மற்ற மதங்களில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்க ஒரு புக்கை வச்சுட்டு விஸ்வாசியங்கள் விஸ்வாசியங்கள்னு சொல்லி அந்த பாமரை கொஞ்சம் படிக்காதவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க வறுமையில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் மாற்றுறான் இப்போ நமக்கு எவ்வளவோ நூல்கள் இருக்குது புராணங்கள் இருக்குது இத்தியாசங்கள் இருக்குது அதை சொல்லி நம்ம இளைஞர்களை நம்ம இளைய இந்த மாதிரி நல்ல வேதாந்த வாக்கியங்களை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்த இறை அருணாலும் துருவருணாலும் நமக்கு கூடி வரணும் நல்ல பிரம்மச்சாரியில் ஆசிரமத்துக்கு நிறைய பேர் வரணும் எல்லா ஆசிரமங்களையும் பிரம்மச்சாரியாக இல்லை எல்லா வ ஒருத்தர் சொல்கிறார் எந்த எந்த மடத்துக்கு போனாலும் அறுபது வயசுக்கு மேலே தான் சாமியில் வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிற எல்லாருமே அப்படி இருக்காங்க இப்போ வ இப்போ வந்து பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கிறது கன்சியூம் லைஃபுக்கு ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்காங்க இந்த கன்சியூம் போக வார்ட்டு போக வாழ்க்கைங்கிறது மிருங்க வாழ்க்கை விலங்கு மனத்தால் விமலாமலுக்கு கலந்த அன்பாக அப்படின்னு மாணிக்க வாசல் விழு விளங்க மாறி மனசு மனிதன் இப்போ இந்த போக போக்திருத்தம் மட்டும்தான் இருக்குது எனக்கு ஞாத்திருத்துவம் இருக்குது கர்திருத்துவம் இருக்கு நான் செய்கிறேன் செய்வேன் செய்யாமல் இருப்பேன் வேறு விதமாகவும் செய்வேன் ஆனால் பசுமான செய்ய முடியாது நான் செய்வேங்கிற ஞாத்திருத்துவம் இருக்க பசுமாக்கு அந்த நான்கு உணர்வு இருக்காது இப்போ நான் கர்த்தா நான் கோக்தா நான் ஞாத்தா அப்படிங்கிற என்னம்னால் மனிதனுக்கு தான் இருக்கு இப்போ அந்த மனுஷிய ஜென்மாவை நன்கு பயன்படுத்தி இந்த ஜென்மத்திலேயே குருவை சரணாநிதி அடைஞ்சி நல்ல ஸ்ரோத்ரீயை பிரம்மன் இஷ்டனை பார்த்து நல்ல அதுவும் குரு ஈஸ்வரன் நம்ம பூஜை பண்ண பண்ணத்த நல்ல குரு கிடைப்பார் விவேகானந்தர் வரணும்னு ராமகிருஷ்ணன் பிரார்த்தனை பண்ணார் நல்ல சிஷ்யன் எனக்கு வரணும் அப்படின்னு விவேகானந்தரம் விடாமல் நாம நாம நம்ப நாம் சொல்லியிருக்கார் அதனுடைய பிரயோஜனில் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு மகாத் ஒரு குரு அவதார புருஷனே வந்து வாய்த்தார் அதனால் நல்ல குருவும் நல்ல சிஷியனையும் சேர்ந்தால் ஞானம் கண்டிப்பாக அவர் அந்த வா சந்தியில் ஒரு குரு சிஷியை சேர்ந்தா என்ன உரு உருவாகும் நல்ல பரம்பரை உருவாகும் அப்படிப்பட்ட இந்த கைவிஞ நவீனத்துக்கு வந்த பக்தர்கள் நல்ல சிரத்தை விஸ்வம் அந்த குரு வாழ்க்கையத்தில் கைவினை நவநீதத்தில் சொல்லப்பட்ட சந்தேகம் தெரிந்திருக்கிற தலைப்புடலில் எல்லாம் சம்சையும் இல்லாமல் புரியும் தத்துவம் விளக்கம் ஓரளவு புரிஞ்சுடும் சந்தேகம் தெரிஞ்சது நிறைய சப்ஜெக்ட் அதை தான் நான் த புரியணும்னா அது சிரத்த வச்சு திரும்ப திரும்ப திரும்ப பசுமாளி புரியும் அந்த புல்லை இறை ஒரு உணவுகளை அரிசை மாதிரி தினோ அதை பாராயணம் பண்ணி பண்ணி நம்ம அனுசந்தானம் பண்ண பண்ண சாஸ்திரம் காலக்கிரமே கொஞ்சம் கொஞ்சம் நாளாக நாளாக நாலூறு மீறி கொடுதூர் வண்ணமாக நமது மயம் ஆகும் அது என்ன நாடி நரம்பெல்லாம் ஓடணும்னு சொல்லுவாங்க சாஸ்திர ஞானம் அப்போ நமக்கு வந்து கன்சியூம் லைஃப்பில் இஷ்டம் தானாகவே உணரிக் லௌகிகமாக இருக்க நல்ல ஆன்மீக உண்மையான அத்தியாத்ம ஜீவிகளாக நம்ம வாழ்ந்து மையத்தில் வாழ்வாழ்ந்து வாழ்ந்து எல்லோருக்கும் நம்ம கைவெளிய மாநாட்டில் கலந்து கொண்ட பக்தர்கள்னா மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக எங்கேயா போனால் நம்ம வாழ்ந்து காட்டு இது ஒரு ஒழுக்கத்தை தனி மனித ஒழுக்கம் செல்ஃப் டிசிப்ளின் அதை கடைபிடிக்கிறது ஒரு கூட்டத்தில் இருந்தால் அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறது இந்த மாதிரிலாம் நம்ம இதுக்கெலாம் நம்ம வந்து கிளாஸ் எடுக்க நமக்கே தெரியும் அப்படின்னா நீங்கள் ரோல் மாடலாக இருந்து காட்டி நல்ல நல்ல இணைய தடைமுறையை உருவாக்குவதற்கு தாண்டவராய சுவாமிகள் பள்ளியப்ப குருநாத சுவாமிகள் நமக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று கூறி இந்த கைவெல்லிய மாநில மாநாட்டில் பேசுவதற்கு அங்கே வாய்ப்பு கொடுத்த சுவாமிகளுக்கு நன்றி கூறி இந்த அளவிலே என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரிவோம் தத் மாரா <laughs> மா நபடியே காண்பதும் நன்றி நலவிற்க நன்னார்கள் நன்றி நன்னாரோடு இணைந்து இருப்பதும் நன்றி என்னும் மாற்றத்திற்கு நல்லவர்களை எல்லாம் பார்க்க இணங்க வைத்த நல்ல உள்ளங்களுக்கு நான் மீண்டும் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் இதை விட தொடங்கிற நேரத்தில் கைவடிய நபர்களிடம் முற்றோது நடத்தப்படுகிறது மாசகளை படித்த பெரிய பிள்ளையானவங்க ஒரு நாளும் இருக்க வேண்டாம் சொன்னார்கள் நாள்தோறும் நாம் பயின்று கைவல்லிய முற்று கைவள் மாநாட்டில் வந்து அன்னைக்கு எந்த விதமான அவசியமே இல்லை மந்தரும் உணர்வு பத்து தத்துவமே போயிட்டு சொன்னி மந்தரும் உணர்வு எளிமையான நான் என்ன சொல்றேன் வரவதில்லை கைய ஒரு தனம் அவன்னை தானம் கொண்டு சூரியன் மறைகிறவரை தானம் இதை கஞ்சனுக்கு மகன் அனுப்பி இருப்பான் சரிப்பாட்டா என்ன பண்ணி காலை எல்லாருக்கும் சூழிக்காச்சு எல்லாத்துக்கும் விளம்பரப்படுத்தி ஆச்சு சூரியோதயத்துல இருந்து சூரிய மறைவதற்குள்ள நெருக்கி கழிச்சுட்டு வராங்க நம்மளால தெரியல எது இலவச என கொண்டு போடு என் தம்பி கொண்டு போடும் தண்ணி கொண்டு அப்படி கேட்கறதுல நம்மளுடைய புத்தியா இலவசமா என்பது அப்ப கும்பல் அந்த பையன் சொன்னான் பையன் சொல்லலாம் பாருங்க என்ன தான சொன்னாங்க முன்னா இரண்டாவது யார் வராங்க புத்திசால <tos> கிடைக்கும் அப்பா நான் பண்ண தொந்திரம் தான் இது முன்னாடியே கத்துக்கிட்ட ஆச்சரியமா இருக்கிறேன் கட்சிக்க ஊடகம் தெரிய விடாத சட்டம் போக விடாத அதற்குன்னு சொல்லி நம்மை தெளிவடைய விடாமல் ஆத்மா நம்ம சச்சிதானந்திருக்கிறான் ஆனால் எந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கிய முடியும் அவ்வளவு தவறுகளையும் நம்ம செய்து கொண்டிருப்பது இந்த மீடியாக்கள் இந்த கட்சிக்காரர்களும் தான் என்பதை பார்த்துட்டு முடிவுக்கு வந்தேன் வங்களுடைய இந்த கவர்ச்சிகரமான பேச்சு நம்ம ரொம்ப பேர் சந்தேகங்கள் போனேன் மோட்சம்னு சொல்லுவாங்க மோட்சம் சொன்னால் நம்மளுக்கு என்ன தெரியும் கைவையன் மோட்சம்னா உங்க பேர் என்ன நினைக்கிறாங்க சித்து போடுறதுன்னு நினைக்கிறாங்க அதனாலதான் கைவையை நம்ம போகிறோம் அதுக்கு மறந்ததில்லை போனால் நமக்கு ஏதோ மோஷம் கிடைக்கும் குரு மோட்சம் கொடுப்பா என்ன பண்ணுறதோ இருக்கு சொன்னால் விளாக்கல் கைவரியம் நல்ல சொன்னாலே தனிமையாக இருக்கிறது நம்ம வணிகம்னு சொன்னால் ரொம்ப அருமையான நூல் அருமையோ என்ன தலைப்பாக இருக்க நம்மெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய தலைப்பு என்ன இந்த வெண்ணெய் இருக்கு இல்லையா அந்த வெண்ணைய எப்போ கிடையிறாங்க என்ன பண்ணுவாங்க நம்முடைய தாய்மார்கள் அந்த வெண்ணையை எடுத்தாங்களோ அந்த போடுவாங்க வெண்ண கெட்டு போகாது எப்ப வேண்டாலும் பயன்படுத்த வெண்ணா சொன்னா இந்த வெண்ணை மாதிரி தான் இந்த தத்துவங்கள் அல்ல நீ இந்த கைவங்க நவனில படிச்சேன்னா நீ இந்த உலகத்திலே உலக நீ அந்த பந்தத்தில் கட்டுப்பட்டு கெட்டு போக மாட்டாய் நவநீரன் என்னைக்கு அதுதான் நிறைய சொல்லி இருக்குன்னாலும் அதிக நேரம் நான் பேசவே அங்க வந்து எனக்கு ஆழ்ந்த நான் தெரியாமல் செய்து சொல்ல போறது இல்லை ஒன்றே ஒன்றை மட்டும் நான் சொல்லின இந்த துன்பத்துக்கெல்லாம் என்ன காரணம் அத்தியாரோகம் அந்த அத்தியாரோகம் சொல்லி சொன்னா நம்மளுடைய கற்பனை ஏற்றுவா கற்பனை ஏற்றுகிறது கற்பனை உண்மையான கற்பனை இல்லை அது சுத்த ஜீவாத்மாவாக இருக்கிறதா நம்மை ஜீவாத்மா என்பதை மறக்க செய்யும் நான் தான் கர்த்தா நான் தான் போக்தா என்று கருமங்களில ஈடுபட்டு அல்லது அனுபவத்தில் ஈடுபட்டு தன்னை யார் கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் பாதிக்கியரானவன் உண்மைய பாதிக்கியரான அந்த ஜீவாத்மா வேலான் என்ன சொல்லுது வேலை என்ன சொல்லுது சர்வ படித்த சர்வதுக்கே பரமானந்தப்படம் எல்லா வகையான துக்கங்களிலிருந்து நீ விடுபட்டு பரமாணம் நீ இருப்பாய் அப்படின்னு சொல்ல அப்போ தன்னை வந்து கர்த்தாவாக நினைத்துக் கொண்டிருப்பதனாலே செயல் செய்வதாலே அந்த செயலினாலே வருகிற இன்பத் துன்பங்களிலே பாவபுண்ணியங்களினாலே ஈடுபட்டு அவன் கஷ்டப்படலான் அனு தான் கர்த்தா தான் அதை அனுபவிக்கிற போக்தா அல்ல சாட்சி மாத்திரமாக இருக்கிற ஜீவன் அவருக்கு இப்ப உணர்கிறானோ குரு வாயிலாக அப்பொழுது அவனுக்கு விடுதலை கிடையாது யாருக்கெல்லாம் விடுதலை எல்லாத்துக்கும் விடுதலை பாரதி சோனா இன்னும் புனைய தீயற்பட எல்லாத்துக்கும் ஒன்று ஜாதி மதம் பேதா அதெல்லாம் அதெல்லாம் ஒன்று வயசுலாம் கிடையாது எல்லாத்துக்கும் விடுதலை இந்த விடுதலை வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய சச்சிதானந்தோமே ஆனால் கஷ்டமான விஷயம் போட்டு நான் எம்எல்ஏ வைக்கணும் எம்எல்ஏ ஆனவுடன் மந்திரி ஆகணும் திருமண திருமதி நீ யார் மந்திரி அதுக்கப்புறம் இப்படியாக அவன் பேர் கற்பனை ஆரோக்கிறது என்ன கஷ்டத்தை ஏற்று பேர் படிச்சவன வேதம் அப்படி இல்லை நமக்கு அறிவை நீங்க திருக்குறளை படிக்கிற பெயர்கள் திமுக திருக்குறள் திராவிட வேகம் அதாவது இது வந்து நல்ல கமக்கு நல்ல ஞானத்திற்கு கணக்கு வேலை சயின்ஸ் வேலை தான் இதெல்லாம் ஒரு அறிவை கொடுக்கிறது ஆனால் நான் இங்கே பேசுவது ஆற்று என்ன ஆற்றுச்சூடிய இருக்காங்க ஆச்சரியப்பட்டு ஆற்றிச்சூடிக்கு வடியேச்சிருக்கேன் உடம்பு ஆச்சரியப்பட்டு போனேன் ஆற்றுச்சூடிய வடிவியாரு உங்க வீட்டு வடிவாட்சி தெரியுமா எனக்கு தெரியாது ஏன்னா கைவல்லியன வண்டியில உடைக்கி வசந்தங்கனார் வண்டி கைவேலி சித்தியா உரையா சிறந்த உரைன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அவர் வந்து சிவஞான போதத்துக்கு அத்வைதம் உரை பண்ண சிவஞான போதத்துக்கு அத்வைதம் உரை பண்ண அவரை பார்த்து சூடிக்கு உரை பண்ணியா பழம் பார்த்தேன் என்னென்ன என்னுடைய நூலகத்தில் தேவைப்படுது ஆட்சியை பார்த்துட்டு படித்தவங்க ஏன்னா நம்ம ரொம்ப பேர் என்ன நினைக்கிறோம் புத்தகத்தை வாங்கணும்னாலே ஞானத்தை வாங்கிக்கிட்டதா ஒரு குரு கிட்ட போனதாலே ஞானம் வந்துட்டு தான் ஆனால் நான் புத்தக கடையில் போய் புத்தகம் வாங்கிட்டு வரணும்னா அது ஞான சேகம் இல்லை அது கர்மம் யோகம் கர்மம் பண்ணணும் புத்தகம் வாங்கிக்கணும் வாங்கிக்கோங்க என்ன சொல்கிறோம் அதில் பேரம் கர்மம் தான் அட்டை போட்டு வைக்கணும் அதுவும் கர்மம் விலை தெளிவு எப்பொழுது வருகிறதோ அவன் துன்பத்துல ஏதாவது ரொம்ப அதிகமான சொல்ல சொல்லுது வேதான் தான் நான் இருக்கிறத அனுமதி நல்லா தெரிகிறது அப்படியே வாங்கிக்கிறோம் காண வேலுமணியும் இல்லை அனுப்பு முறையும் சரீரம் இந்த வேகம் தைத்த நாள் இதெல்லாம் எவ்வளவுனாலும் பழம் சொல்லி சொன்னால் பால் சொன்னா அதுக்குள்ள ஒரு டேட் ஆஃப் பர்த் மாதிரி ஒன்று இருக்கு அப்போ என்ன அர்த்தம் அதுக்குள்ளே பயன்படுத்தணும்னு அர்த்தம் நம்ம வாழைப்படுத்தா வாங்கி கார்டன் பூண்டு வச்சுருந்தோம் சொன்னால் அப்படியே இருக்கார் அப்படியே இருக்கார் அது அது கெடுவதற்கு அதை நாம் பயன்படுத்த கற்றுக்கொள்ளவும் அதுபோல இந்த உடல் மனம் புத்தி இதெல்லாம் நல்லா இருக்கே நாம் அந்த ஞானத்தை பெற வேண்டும் இதைத்தான் வேதானந்தம் சொல்லுகிறது அப்படியே சொல்றேன் ஏழுமலை அதிகமா இல்லை பேசுனாங்க அம்மா வந்தாங்க அதிகமாகற சர்வது பரமானந்திராப்திக்கு நீ கர்த்தா நிலையரும் என்பதை மனதிலே இயற்கையா எந்த நாளும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் உங்களது பால்களை தொற்று அது உங்க வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் என்கிற பிரம்மாய நான் என்ன நிறைந்த நானும் நானே நானே நான் அல்லவரைய சொல்லியிருக்கிறேன் அந்த பிரம்மத்தை வந்து எப்படி அடைகிறது பிரம்மம் வந்து அறிய அறியக்கூடிய பொருளாக அறியாத பொருள் மனத்தை அறிய முடியுமா அறிய முடியாத மனம் வந்து ஜலப்பொருள் அதனால் பிரம்மத்தை அறைய முடியாது தெளிவாக தெளிவாக ஒரு வேதாந்தங்கிறது இப்போ வெளியில் உள்ளவங்களுக்கு என்னன்னா அந்த சித்தாந்தத்து மாதிரி அவங்களுக்கு வந்து அழகாக காட்டினா தான் தெளிவாக தான் சித்தாந்தம் தெரியாமல் போனோன்னா வேதாந்தங்கிறவங்க தான் இதாக இருக்குது இப்போ வந்து ஒவ்வொரு எதிர்ப்புறோம்னா அப்போ போய் அது வழியே வந்து அந்த ஆத்மஜானத்தை அடையணுங்கிறதுக்காக தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம் ஆனால் நம்மளுடைய நிலை என்னென்னா அதுக்குள்ளேயே அந்த கோயில் இப்ப நாலிரது எதிரேன்னா அந்த தூர சிறதத்துல இருக்கார் தூர சிறத கபிலந்திரத்தன் காளிந்திரத்தர்க்கா அப்படிம்பா தோவுது அங்கே அந்த சாய் அது ரசூச மூசைந்தரங்கள்ல பாக்கற மன மூதி சித்த மால்காதுல யமிரம்மெ அகண்ட சுகம் நலத்து எசர் குருவே போச்சி அகில முர ும் உபேசித்து சகம் அலியும் மையனும் சடனானென்னும் சங்க எசகுவே போற்றின் விகளகு கர்மத்தல் அலியும் பெண் எண்ணி வெகு காலம் மைய கம் கணித என்னை தகம சர்வ வித உலகத்தும் சர்வதற்கு சாலவுமே அறிய பர குருவேற்றி நிர்மலமாய் அன்பே குரு வென்ற அறிந்தடங்கும் அன்பே குருவென்று உணர்ந்தடங்கும் அன்பே குரு வென்ற தான அன்பே குரு வென்றும் முதல் பலவிதமாய் தோன்றினாலும் அதிர்ஷ்டனை வாய்ந்தறிந்தார் மறுமடிவம் அறவும் சகம் பலவிதமாய்த் தோன் தான அவையாம் அகண்ட மதம் பர பிரைய கைவல்லிய மாநாடு முதலே ூரே நடந்த இரண்டாவது திருக்கோயிலூரை நடந்தது மூணாவது நன்னில்கள் நான்கு முறை தீர்ப்பாக நம்ம பொள்ளாச்சியிலே நடைபெற்றது பழனிப்பு சுவாமிகள் அதாவது சிறு குடி பெரும அவருடைய பொய்யா கைவிட்ட நண்பகன் சுபாவிலே அந்த சுழித்தினரை நாம் பெற வேண்டும் இந்த மனித சரீரம் இருக்கும் போதே இதற்குண்டான பயன நாம் பெற்றாக வேண்டும் இதை நாளடியாக போகும்போது தெளிவாக சொல்லுகிறார் அருப்பினி அரும்பெறல் யாக்கையை பெற்ற பயத்தால் பெரும் பயனும் ஆற்றலே கொள்ளும் கருந்த சாறு போல் பின் உதவி மற்ற போது போல் போகப்படும் இந்த உடம்பும் கருது அழியக்கூடிய எல்லாரும் தெரிஞ்சுகிறோம் எது அழியாதது பிரம்ம இறைவன் கொண்டு அழியாது மறந்து தேடுவது செப்போமிட விடத கடுக்களை கொல்லாம் தேடி நாம் இறைவனை தேடிக்கொள்ள தேடி அடைந்தது நம்மிடத்திலே ஒளிந்து கொண்டும் விழுந்து கொண்டும் இருப்பதுதான் ஆத்மா எப்போதும் சுயச்சோரியாக விளங்கி அந்த ஆத்மா வந்து ஆத்மாவை விடுவதவர் கொள்வதவர் உலக சுகங்களை பெயர் வைத்திருக்கிறார் நமது கூடவே இருப்பதனால கூடஸ்தாத்மா என்று சொல்லப்படும் அந்த கூடஸ்தாத் பரமாத்மா இருக்கிறார் பரமாத்மாவே ஜீவாத்மா இருக்கிறார் நாம் எழுந்த கைவினர் இதை முகவரிடையே குறிப்பிட்டோம் ஜீவாத்மாவே பரமாத்மாத்தியும் பொருளாத் அருளாத்மா சித்த சுத்திய ஜீவாத்மாவே சிவ ஆத்மா சித்த சுத்தியே எல்லா நூற்றும் எல்லா முறைகளும் இந்த மனத்தை நோக்கி சொல்லப்பட்ட ஒரு தான் சிவபூச்சை என்று சொல்றார் சாய்பாபர்கள் சொல்லும் போதும் கூட அந்த ஆதிபஸ்வரூபார் அந்துரு பிரம்மஸ்வரூப்பார் இல்லொருமே பிரம்மரிவாக அது கண்ணித்து கண்ணோ அது போல எல்லாமே பிரபமியோடு நிபுணமான எப்போ முடியல எழுக்கின் எளி எளிமையாக இறங்கி கொண்ட புற புறத்தை உணர்த்துகிறார் அந்த கண்ணாடி நாம் துடைக்கும் போது கண்ணாடி நாம் மனம் குழந்தையின் போலாக வேண்டும் நீங்கள் புத்தி அடைய வேண்டுமானால் மனம் குழந்தை குழந்தையும் குணத்தால் ஒன்று குற்றங்களையும் ஒன்று நடந்த நினைப்பதற்கான அறிக்க எவ்வளவு எளிதான முறையில் நம்ம இந்த கருத்தை சொல்லி பூஜ்ஜியம் அவருடைய சேவைகளின் நாம் தாந்தவராய சுவாமிகள் புகின்ற தத்துவ வேத கல்யம் தத்துவ வேத கைகள் கைகள் வேதங்கள் சார்பில் தாண்டவராய சிவாமிகள் தத்துவ வேத கல்யோ இதயமும் கொ இல்லை என்றும் அப்படி எவ்வளவு இதயமும் கொள்ள இடமில்லை என்றும் அழகில் ஊடி ஊடி எல்லாருக்கும் அந்த பாடத்தை சொன்னார்கள் அவருடைய பாடக் கிடையாது அவருடைய கந்தனம் என்னன்னா உதவி செய்து நம்ம சொல்லவும் வேண்டாம் அதாவது இப்ப அணி அணிவு பொங்குகளுக்கு சந்திக்கிறார் சந்திக்கும் போதே அவர் உதவ சும் பேசுவார் பேச உடம்ப என்னப்பா நான் பாகும் பாடத்தை கூட்டு வாங்கிட்டு அப்ப எவ்வளவு பேருக்கு அந்த கருத்தை சொல்லி பார்ப்பார் நான்கு கண்டவர்களத்தை சொன்னார்கள் பாலம் சொல்லும் போதும் கூட அந்தந்த தாமரை மூலமாக பாதத்தை சொல்லி எளிமையாக அந்த பிரதத்தை வாடவிட்டார் அதுதான் அந்த குருவுடைய பெருமையான அந்த நிர்புண குரமத்தை அதீத குரமத்தை நமக்கு அதீத பிரம்மன்ற குணம் அக்கதாக இருக்கிறது சச்சிதான இதுபோல அழகான கருத்துக்களை எல்லாம் நமக்கு எழுமையாக சொல்லி உணைக்கிறார்கள் அப்பேற்பட்ட குரு கைவதிய சாரம் அவர்களும் கேட்டனுடைய பயனாக நாம் கைவதிய சாரம் என்ற ஒரு உருவை எழுதினோம் அவர் என்னை எளிமையா சொல்லும் என்ன சொன்னாருன்னா அதனால் அவர் என்னை சொல்லு எங்கேயும் செல்லுவோம்ப்பான்னு சொல்றார் அவர் எளிமையாக நடக்க போது இந்த சொல்லு இருக்குல்லப்பா இது எங்கேயும் செல்லும் சொல்றார் கைபதி அரசாங்க நாம் உறவுப்படி உள்ள நெல்லிக்கணவனாக ஆகவே இந்த மாநாட்டுக்கு மாநாடு கைவர மாநாட்டை கண்டுகோக்க வந்தோரே ீர்கள் ஜ புத்தன் நீன் நீர் இந்த பூத சரீரம் இருக்கும் போதே அந்த சூப்பு காவல் சரீரத்தை நாசம் செய்யலாம் காவல் நாசம் செய்ததான் இருக்கும் போது தான் சரீரத்தை நாசம் செய்ய முடியும் அதுக்காகத்தான் இந்த சரீரத்தை நமக்கு வாய்ப்பு கொடுத்தார் அதை சொல்லுவதுதான் மேலாம் ஆக ஒவ்வொரு ஞானத்தை நாம் கேலிய ஞானம் நம்மிடத்திலே இருக்கிறது அப்ப அந்த ஞானத்தை நாம் அரும் பெரும்பயும் ஆற்றவே போட்ட கரும்பு கொண்ட சார்பு போல் பின்னது மற்றோம் போக்குவரத்துள்ள கூடுவதற்கு போக்குறைவர்கள இருப்படைய நிறைந்து நாம் வாழ்கின்ற வாழ்ந்தான் வாழ்வாக்கு வாழ்கிறது நன்றி அடுத்தடுக்காக தள்ளிக்கொண்டே இருப்பார்கள் அவர்கள் மோருஞதி தைப்பெரும் கருமையோதி குருபிரணே குருதேவோ மகேஸ்வர குருசாட்சா ம பிரிய பெரிய சிற்சலின் கீழ் இந்த நான்காவது மகாநாடுகள் வந்துள்ள நான்காவது ஐந்து எந்த மகாணாக்கள் வந்துள்ள விதைகளில் புத்தர்களும் அத்தியாசிகளும் அனுமதி இருக்கக்கூடிய அவருடைய இவையை பெற்று பேசியவர்கள் சொன்ன உடம்பில் இருக்கூடிய ஆபாச ஜீவனை சுத்த ஜீவன் ஆக்குவது எப்படி என்ற ஒரு உதாரண கருத்தை சொன்னார்கள் என்ன கருத்து சொன்னார்கள் என்றால் மோரில தயிரிலே இருக்கிற வெண்ணெயை பிரித்து பிரித்து எடுத்து அந்த வெண்ணெயை அதே மோரிலே போட்டால் அந்த வெண்ணையானது மறுபடியும் தயிராக அதை உதாரணம் காட்டி அப்படி இந்த ஆபாசமாக இருக்கக்கூடிய ஜீவனி தத்துவ ஞானத்தால் குரு உபதேசத்தால் வேத அந்த கரணத்தின் உதவியால் ஈஸ்வர கிரவியார் இப்படி நாம் அதை பிரித்து அந்த ஜீவனங்களில் உள்ள கர்த்தா ஓர்த்தா என்ற தன்மையை பிரித்தோமையானால் தான் அகர்த்தா என்ற உணர்வு ஜீர்களை ஜீவனில் நீங்கி ஈஸ்வர்களை அந்த ஈஸ்வர்களே வந்துவிட்டால் நாம் எப்போதும் நம்முடைய உடம்பு மாறப்போகிற பேர் மாறப்போடுகிற தன்மை மாறப்போகிற ஆனால் உணரும் நடவடிக்கை அப்படி அந்த உணவு தொடர்பும் நடவடிக்கையும் மாறி அப்படி உடனே இந்த ஜீவனில் இருக்க உடம்புக்கு புரிஞ்சுருமான்னு சொன்னால் பிரியாது ஆனால் அதுக்குண்ட பிரார்த்தகிரம வரவரைக்கு அந்த பிரார்த்த கிரமத்தை அனுபவித்து அந்த பிரார்த்தகிரமில் கரலினும் உபாதி போனால் ககனம் ஒன்றாராற் போல உடலினும் உபாதி போன புத்தராதும் ஜீவன் என்று கைவிட்டு உறவு ஆகாயம் என்ன இடத்துல இருக்கு அதுபோல பிரம்ம எல்லா இடத்திலையும் ஏகமா நீக்குவர சச்சிதான இந்த உறவுக்குள்ள ஆபாசத்தை இந்த இந்த ஏற்கனவே மூணு விதமான கர்மங்கள் பாவம் பாதி உண்ணியம் பாதி ஐம்பது ஐம்பது செஞ்சால் மனிதர் பிறப்பு வரும் சொல்லி கையெழுத்து அப்படி மனிதர் பிறப்பு வந்த அந்த உடம்புல அப்படி இருந்தாலும் நல்லோருடன் சேடுவது அறிந்து கல்விகட்டில் அறிந்து அப்படிப்பட்ட அரிய இந்த மாநில பிறப்பு கிடைச்சு அதிலே ஒரு ஆன்மே கிடைச்சா அதோட அறிவியல் அப்படிப்பட்ட அரிய உடம்பு கிடைத்தாலும் கூட இந்த உடம்பு வந்து நமக்கு முன்னாடி செய்த பாவ புண்ணிய நிஷ்காம்ப கிராமத்தினுடைய இகிதாச்சார பிர உடம்பு நமக்கு ஈசுக்கிறேன் இந்த ஜன்மம் எடுத்து அந்த ஜென்மம் எடுத்து பிற்பாடு நமக்கு ஈஸ்வருடைய கிருமியினாலும் அந்த கரணத்து கிருமியினாலும் வேதத்தினுடைய கிருமியினாரும் உருவாலே மேலும் மேலும் அந்த ஆபாதத்தன்மையாக அஞ்ஞானத்தை நீக்கி தான் எப்படி மோரில் இருந்து வெண்ணையை பெற்றெடுத்த மாதிரி குடத்தில் எப்படி ஆகாய வெளியும் உள்ளிருந்தாலும் ஆகாய ஒரு ரெண்டு ஒண்ணுதான் அகத்தில் உள்ள ஆத்மா ஜோதியே உடத்திலுள்ள அஸ்வரன் ஜோதி இப்போவியில் ஞான பூஜையில் ஒன்றில் இரண்டில் அடைந்திருந்தார்கள் அப்புறம் என்பவர் நடுவான மரகம் தங்கியாதேமாய் அகம் பிரம்மம் என்று அகம் பிரம்ம சொன்னா வெளியிருக்கிறது பிரம்மே முறை இருந்தது அப்படிங்கிற அந்த உணர்வுடன் இருந்தால் அந்த இரண்டாம் பூஜையிலிருந்து மேலே போய் அம்மா மாதாஜி சொல்ற மாதிரி குருவை கெட்டியா போட்டு சந்தேகம் அந்த குருனால மும்ச்சி தீவன் நுட்பத்தன்மை வரும் என்று அம்மா இருக்கிறாங்க இப்படி இந்த மூன்று பேரும் ஒவ்வொரு தகுதியான பண்பட்ட வார்த்தைகளை பற்றி நம்மளுக்கு மேலும் மேலும் நம்மளுடைய ஆபாசத்தன்மையும் அஞ்ஞானத்தையும் நீங்குவதற்குண்டான ஆசீர்வாதங்களையும் அறிவுரைகளையும் தன்னுடைய உரையில் கூறினார்கள் அப்படிப்பட்ட அந்த அவர்கள் கூடிய கூறிய அறிவுரையின்படி நாம் புண்ணிய கருமத்தையும் விட்டு பாவகர்மத்தையும் விட்டு நிஷ்காம காரணமாக நாம் நம்ம உடம்பில் கூட சாத்மாவே தான் குறைச்சிருக்கிற பரமாத்மா பரமாத்மாவே தான் ஒரு சாத்மான் என்ற இடவிடாத எங்கள் உன்னால் சொல்வது நீரொழுக்கு எண்ணெய் ஒழுக்கனு நின்றுருக்கேன் எண்ணெய் ஒழுக்குங்கிறது விடாத ஒரே மாதிரி விழுந்துட்டுருக்கேன் நீர் ஒழுக்கம் விட்டு விட்டு நீர் மாதிரி இடைவிடாத விசாரினால அந்த தண்ணிலிருந்து நான் விலகாமல் அந்த தண்ணிலேயே போய் ஜீவன்முத்த நிலை அடைஞ்சு அந்த ஜீவன்முத்த நிலையிலே இருந்துக்கிட்டு விதகிற்கு அப்படிப்பட்ட அந்த ஜீவன் முத்தி தன்மை இருக்கிற அந்த ஜீவன் விதேகி விதேகிறது அவன் வந்து சத்துவ பணத்தில் வந்து நாலாம் சுத்தமாம் சத்துவமே உண்மையாகும் துகையை போனால் அன்மீன் செய்யும் ஓம் ஓம் வர்த்தமானத்தில் வந்த உறவி வருவதும் போவதும் நினைக்கும் பகிறார் வகலார் தர்த்தராம் அகந்த விட்டு அகத்தராகி முத்தராகி இருக்கிற ரசிக்கும் சொல்றாரு அப்போ சுத்த சத்துவத்தில் வந்து அங்கிருக்கிறார் சுத்த சத்துவங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் மேலே ஒன்பது சக்தியில் சத்ருவ சக்தி சித்தரூப சக்தி ஆனந்தரபு சக்திங்கிற அந்த சக்தியில் சுத்த சத்துவமாகிய அந்த சத்ருப சக்தியே இவன் தன் நிலையில் வந்து கொடுக்குறான் அப்படி இருந்தால் தான் மற்ற அஞ்ஞானியும் ஆபாசத்தையும் இவன் பற்றி நீங்கி நீங்கி எப்படி வெண்ண தயிர் சேராதோ அப்படி எப்படி புள்ள பூச்சி சேர்த்துக்குள்ள போகிற ஒட்டாதோ அந்த கோடு போய் குடிய ஒட்டாதோ அதுபோல் இந்த தாவம் நீங்கப்பட்ட ஜீவன்யுத்த தன்மையில் உள்ள அந்த இவனுக்கு இந்த அஞ்ஞானம் கொட்டாது அப்படிங்கிறது குடும்பம் நம்ம இதுவரைக்கும் இதுவாக உரையாடின ஞானியரும் கூறியிருக்கிறதுனால அப்படி அந்த ஜீவன் நிலையில் இருந்து அந்த நிலையிலே இருந்து விஜயமுச்சம் விஜயமுக்தி ஆகி நித்தி முத்தி அடைவோமாக என்று கூறி என்னுடைய குரையை என்ன செய்வேன் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வாக்கிறந்த பூரணமாய் மறைத்து அப்பாராய் எல்லாமாய் அல்லதுமாயிருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்சாமற் சொன்னவரை நிலையாமல் நின்று அவர் தொடக்கை மேடையிலே இருக்கின்ற பெரியவர்களே ஆன்மீகப் பெருமக்களே பெரியவர்களே மீண்டும் நாட்டத்திலே துறைத்திற்கின்ற பெரியவர்களே நம்முடைய அனைவருக்கும் தங்கள் பணி தாழ்ந்து அன்பான மாற்றத்திலேயே சமர்ப்பித்துக் கொள் இந்த ஒரு கட்டுரை கேட்டார்கள் ஏதாவது தலைப்பு பொருட்கள் இல்லை நீங்களே ஒரு தலைப்பு சொல்லார்கள் எனக்கு அப்போதைக்கு சாகரம் ஒரு தலைப்பு ஏற்படுத்த அதன் மூலம் ஒரு கட்டுரை முடிவெடுக்கிறேன் இரண்டு பக்கத்திலே கொடுக்கிறார்கள் தட்ட சிக்கையிலே மூன்று பக்கத்தில் கேட்டுக் கொடுத்தேன் பழைய தலைப்பிலே அதே தலைமை விரிவாக்கம் செய்வது உங்களுக்கு சில அடிப்படையான சில விஷயங்களை சொல்லப்படுத்து நினைத்து நான் அனுபவத்தில் உணர்ந்ததை எந்த சாதனை இங்கே சாதிப்பார் வரைக்கும் கேள்வி பண்ட சொல்லார் இங்கு ஆத்ம யாபத்தை இந்த சாதனை இன்றி சாமிப்பார் வருகின்ற இந்த பதத்த சரியான ஒரு புரிவு அடைய வேண்டிய இலக்கு என்ன தண்ணி அறிய யாருமே தண்ணி அறியாதது கிடையாது யாராவது ஐயா நீங்க கேட்டால் கேட்டு சொல்ல எல்லாருக்கும் தனக்கு யாருமே தண்ணீர் அறியாதது கிடையாது ஆனா எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க தன்னை எந்த மாதிரி தெரிஞ்சுக்காங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அங்கதான் தன்னை சரியாக தெரிஞ்சுக்கொள்ள முகம் இருக்கு நம்முடைய முகத்தை யாராலும் பார்க்க முடியும் பார்த்துக்கலாம் அவங்க முகத்தை அதாவது நானும் உலகத்தில் உள்ள முகத்தை பார்க்கிறோம் ஆனா இந்த உலகத்தில் உள்ள அத்துறைகள் முகத்தை பார்க்கிறோம் நம்ம முகத்தை அங்க தெரிவித்து பிரதிபிபம் மட்டும்திரம் என்ன சொல்லுவது கண்ணாடியில் பார்ப்பது பிரதிபிம்பம் ஆக கண்ணாடியில் பார்க்கின்ற பிரதிபிம்பத்தை உனது முகமாக பாதித்து நீ இந்த உலகில் வாழ்க்கையில் ஈடுபடுவதால் ஏற்படுகிறது இந்த சம்சாரம் நிவர்த்தியாக வேண்டும் என்றால் நீ அந்த கண்ணாடியில் பார்ப்பது உனது பிரதிபிம்பம்தான் என்பதை நீ வேண்டும் அது என்ன அதன் மீது சத்தியத்தை பற்றி போக வேண்டும் அது மிக என்பதை வேண்டும் ஆக இது தன்னை உணர்ந்த ஒரு பார்த்து தன்னை உணர்ந்து நான் தன்மஸ்வரூபம் அப்படிங்கிறத நம்முடைய அறியாமை சாதனை செய்து செயல் செய்து அடைய முடியும் அதை அறிவிக்கொள்வதால் மட்டும்தான் அப்படி என்றால் சாதனம் என்று சாதிப்பால் உதவி இல்லை என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்களே அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் சாதனம் அவசியம் என்றால் இங்கு தன்னை அறிவதற்கு அறியாமையால் இறந்துவிட்ட நம்முடைய சொரூபத்தை நம்ம அடைவதற்கு அறிவதற்கு நமக்கு சில மனோர் பரிபாகங்கள் தெரிவிக்கிறது அந்த மனோர் பரிபாகத்தை அடைவதற்கு இந்த சித்த சுத்தி என்று சொல்வார்கள் சாஸ்திரங்களே அந்த சித்த சுத்தியை அடைவதற்கு இந்த சாதனை அழைக்கும் எல்லா சாதனங்களும் சித்த சுத்தியை அழிப்பதற்காகத்தான் என்பதை நாம் கொண்டு வேண்டும் அதுபோல் தன்னை உலக ஞானத்தை பெறுவதற்கு எந்த சாதனமும் தேவையில்லை எனதான் வந்து சித்த வஸ்து சித்த வஸ்து சாத்திய வசூல் சித்த வசூனா ஏற்கனவே இட்டு புரியப்படும் சாத்திய வசூல் ஒரு காரியம் செய்து அடையக்கூடிய அதை ஏதோ ஒரு காயம் செய்து அடைய வேண்டியது முதல் நம்ம வந்து எந்த சாதனங்கள் அத்தனையும் சித்த சுத்தி பெறுவதற்கே தவிர நாம் ஞானத்தை அடைவதற்கு அல்ல என்பதை உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஞானத்தை விசாரத்தாக ஞானத்தை அடைவது நான் என்ன நீ சொல் சொவதற்கு அந்திரம்சாரம் எ வார்த்த மூலமாக அந்தத்தை தெரிந்து அதை விசாரணை செய்து நாம் ஞானம் தேட்ட இந்த விசாரணை செய்வதற்கு ஒரு தகுதி வருது எல்லாத்திலையும் விசாரணை பண்ண முடியாது எல்லாத்தாலையும் விசாரணை பண்ண முடியாது அந்த விசாரணை பண்ண சொன்னதுன்னா ஏ அதுக்கு தகுதி சொல்லப்பட்டேன் முதல்ல சாதாரண பொருள் ஒரு ஸ்தூலம் ஏகாத்ம பக்தி இருக்குது ஏகாத்ம பக்தி பக்தி மந்து பற்றினா சூக்மமான விஷயத்தை புரிஞ்சுக்கூடிய கிரகிச்சுக்கூடிய ஆத்திரம் பக்தி ஏன்னா வந்து அது வாக்கிரந்த பூர்ணமாய் மறைத்து அப்பாராய்ச்சி சாதாரணமாக நான் நான் என்னுடைய நண்பர் பட்டத்தில் பேச முடியும் நான் இந்த சாஸ்திரத்தை மீட்பு விஷயத்தில் படிக்கின்ற பொழுது வார்த்தை கடந்து புகொண்டு பழங்க வேண்டும் என்று சொல்கிறேன் வார்த்தை கடந்து புல்கொண்டு பழங்குகின்றால் என்ன ஆகவே ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு மனித இடத்தில் உதிக்கின்ற பொழுது உள்ளத்திலே ஒரு உணர்வு ஏற்படுகின்றது அந்த உணர்வு தான் வார்த்தையாக உணர்வு முழுமையாக வார்த்தையாக வந்து கொள்ள அது எல்லோருக்கும் கிட்ட அன்பு அந்த உணர்வு அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த வார்த்தையை பற்றி வருகின்றது ஆக அவர்களின் சொல்லிபோலில் எந்த உணர்வு இந்த வார்த்தையாக பண்ணுறது இரண்டாவது நமக்கு எதை உணர்த்துவதற்காக இந்த வார்த்தைக்கிறார்கள் சாப்பிட படிக்க வேண்டிய படிச்சு சொன்னா அவர் வந்து அதை பொருள் சாப்பிடுதா பண்ணி சரியான முதல்ல அந்த மாதிரியான சுத்தமாக விஷய சொல்லிகளுக்கு நம்முடைய மனசுக்கு சுத்தமாக இருக்கும் அது இல்லாமல் நம்ம வந்து ஒரு சாதாரண நிலவுனா அதுக்காக இந்த சாதனங்கள்லாம் சித்த சுத்திக்கிற ஐட்டங்கள்லாம் அப்புறம் அர்த்தஞானம் அதாவது அர்த்த ஞானம்னா நம்ம தெரிஞ்சுக்கிறது அறமுறையாக அர்த்தப்படுத்து அது ஒரு கடை எதுக்கு விசாரத்துக்கு கடை மாதிரி தூர் போகணும் தவறான முடிவுகள் தவறான போதனைகள் இது நமக்கு ஒரு நம்ம விசாரத்துக்கு கடை அது ஆக இந்த நான்கு நம்ம நீக்கணும் நீ கடந்த நீங்கள்தான் இப்போ ஏன்னா விசாரித்தான் மட்டும்தான் ஞானத்தான் விசாரணை தான் ஞானத்தை அடைய முடியலான்னு சொன்னால் முடியாது ஏன்னா ஏன்னா இப்போ அதுக்கு உதாரணம் சொல்றாரு அடையாது ஒரு பூமிக்குள்ள ஒரு புதையல் இருக்குது இந்த புதையை உனக்கு வேணும் எடுக்கணும் என்ன செய்வார் முதல்ல இந்த அது தாயருடைய மேலே உள்ள கல்லூரி பண்டிகளை அமக்கிற அமக்கு எடுத்துட்டு அதை உடைய புத்திங்கிற கடப்பாறை கொண்டு மனங்கிற அந்த மன்னர் தோண்டி தான் இது புதையும் கேள்வி நிர்ணய பிரம்ம உபாசனை கேள்விப்படுத்த முடியாது ஆக சொல சொல்லமல மகாவிஷ்ணு இப்படி உருவகம் பண்ணி தியானம் பண்ணி ஆனா பிரம்மத்தை எப்படி தியானம் பண்றது நிறுவன பிரதமர் தியானம் பண்றதுக்கு அந்த லட்ச சொல்ல சொல்லப்பட்டது எப்படி சொல்லப்பட்டிருக்கு அதனுடைய உடன்பாட்டு சொலூப லட்சணங்கள் சொல்லப்பட்டிருக்கு எரிமறை சொலூபு லட்சணம் சொல்லப்பட்டிருக்கு அதுல தொடுத்து அதை நீ விசுவலை அதை நீங்க தியானம் பண்ணி சொன்னீங்கன்னா வடிவத்தில் உங்களை நடத்த போகணும் அந்த தியானம் விர்த்தி ஒடித்துல போகும் அந்த விர்தி ஒருத்திர போய் மனசுல அது நிறைய நிறைய நிறைய பாட்டத்தில் அந்த உருவோம் அந்த ஞானத்திலே பால உருவாங்க எப்படி உருவாக்கணும் அதாவது எப்படி கண்டம் கண்டமா அதாவது வானிலையை அழிப்பாக்க தாய்க்கு அழிப்பிலே வரியுங்கிறார் அது மாதிரி எப்போ விபரீதமாக வருவோம் இப்ப இந்த விருத்தி ஞானம் உள்ள இருக்குன்னா இது தாக்கி அந்த வயது அழியக்கூடிய ஒரு நிலை நடக்கிறது அவருடைய பலன் என்ன அப்படின்னா ஒரு நாள் பொண்ணாம் பரவாயில்ல அதனுடைய பலன் உனக்கு தொடர்ந்து வந்து கவி சொலகு நூதன விவேகி உண்டம் உடையாது நுழையுமாயி கூத ஜென்மங்கள் கோடி குடிகரான் அந்த குளிகிறான்னா இப்போ அவருக்கு இந்த சாதனங்கள்லாம் பண்ணாம கிடையாது அதாவது வைராக்கியம் வைராக்கியம் வாய்ப்பு கிடையாது அப்படி அவருக்கு சித்தி ஆயிருந்தேன் வைராக்கிய உபரந்த ஏற்கனவே படையினர் படைக்கான நமக்கு எவ்வளவு நாள் சாதனை அவருடைய பலன் நமக்கு அது சீரா அது வந்து நம்ம பீடா காது அது நம்பி இருக்கு சாஸ்திரம் வந்து சாதாரணத்துக்கு நம்பிக்குது ஒரு நாள் பாடு பாடுற அந்த பாடு வந்து வந்து சேர்ந்து போப்பா வரக் பச்சன வரது இது கேடி கோடி வாக்கு நம்ம மேல தான் யான்பத்த இங்கும் பெருကြီး பயினும் நம்மள தெரிந்து கும்பிட்டு அப்படிதாங்க அது அவர் அவருடைய தம்மை அந்த கருணியானை பைதுக்கு அதை நான் கடைப்பிடித்து அவங்க சொல்லற மூணு மேல கடலுக்கு வரான பார்த்தேன் நீங்க வராமார்கள் சந்தேகம் ஆகிய மூன்று வராமல் நகங்களில் தெளிவாக இருந்து அந்த ஞானத்தை பெற்று அந்த ஜீவன் இதை ஏதோ அடைய வேண்டும் என்று அதற்கு மகான்கள் தன்னுடைய ஞானிகள் வரல வேண்டும் என்று பிரார்த்தி கொண்டு வாய்த்துக் கொண்டிருக்கிறது அப்பாபதே ஹரஹர மகாதேவா தென்னாட்பய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா அனைவருக்கும் முதற்மின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோஸ் இந்த வேகம் சொன்ன மூன்று விரதங்களை அடைந்தவர் அனுஷ்டித்தவரே மீண்டு பேர் அடைவார் என்று வேலைக்கு அதில் முகந்திரதமான நான் தொடர்பு கொள்கின்றேன் எப்படி வந்தோம் வந்து என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம் நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இறைவனை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று நாம் பக்கத்தில் இருந்த பார்த்தா அதை ஆற்றல் நமக்கு வேண்டும் ஒரு என்ன காரணம் நீங்க வேண்டும் என்றால் நமக்குள்ள எந்த நிறைந்த கதைகள் சேரணும் செய்யணும் ஆத்மவிசாசம் செய்யணும் நாற்பத்தாம் நாற்பது அதிகம் தொண்டி இருக்கு அதுக்குள்ளதான் உறுத்தவனே நுண்ணுமாகக்கன் அப்படி சொல்றான். செய்கையும் செய்யையும் மதிக்கும். அதாலும் பெரிய மலை முன்னாடியே அசைகான பெரிய மலை அப்படினா தாண்ட மலை அப்படி. அந்த தாண்ட மலை முன்னாடி 100000 பக்கத்து கொண்டு போனா ஆடுது ஆசிந்து. ஆனாலும் நம்ம கண்ணுல தாண்ட மலை இந்த ஊஞ்சிய ஆரவை கொண்டு அதுக்கு வந்து கடமை இருக்குதானா இல்ல. அதே சம்பந்தப்பட்டதுனால அந்த நெருங்கும் சுடுதன்மை வந்தது போல இந்த உடம்புல இருக்கிற அந்த சாட்சி பிரகாசத்தில் இருக்கிற சத்து சித்து ஆனந்தம் இந்த ஜீவனுக்கும் வருது இந்த ஜன் உலக விஷயங்கள்ல ஐஞான காரியங்கள் ஈடுபட்டா ஐநாங்க மறுத்து இழப்பும் இழப்பும் அவன் உண்டாகிட்டே அறிமுகமாகப்பத்தி ஒரு கைவித கருத்துக்களை எனக்கு மனப்பிடிப்பு ஒருபோது பண்ண வேலை என்னுடைய சாதரம் வந்து பற்றிக் கொண்டவன புர்வத்தில் யாருக்கும் இல்லாத ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது மேதாந்தின் ஒரு பார்த்து சொல்லு அதற்கு விளக்கவும் சொல்லவில் இருக்கிற வேண்டி மண்ணை குணவென்பர் மண்ணை குடம்பெருந்த அக்குடன் வசிப்பது மறந்து மண் பார்ப்பதே மனமார்த்தம் சீதா பேர கட்டிடங்களில் மறந்து நீ சிம்மயம் சொல்லக்கூடிய பகுதியிலே நாராயணபுர சாமி நாடவதேச உபதேசம் வந்த இடம் இந்த இடத்தில் என்ன தெரிய வைக்கிறது என்றால் மேலும் பொருளில் அடங்கி கிடக்கிற ஒரு சக்திதான் வெளிப்படுகிற போது பாறை சக்தி குணம் குடிசி என்று வெளிப்படுகிறது அந்த வெளிப்படுகிற பாறை சக்தி குடிசி தாழி இவைகளுக்கு பொருள் பொருந்த பொருல்லவை என்று உணர் முடியவில்லை உணர்ந்தால் பொருள் உரிசி பொருள் அல்ல பொருள்வற்றை பொருளாக உணர்ந்த மண்ணில் தோன்றையாகியா சோன்ற மண்ணை சாத்த இருக்கும் அப்படியாத பொருளை பொருளை தராச நிறுத்தி பார்த்து கிலோ இருக்க ஒரு உத்தேசமாக சொல்றேன் அஞ்சு கிலோ கிலோ தராச வச்சா அஞ்சு கிலோ இல்ல அஞ்சு கிலோ உடதுக்காக கொடத்துக்கு அச்சுக்கள் இல்லையே மனுஷன போகுது மறுவாத தோல் சொல்ல பொருளாக இருப்பது மடமில்லாத சொல்ற திருக்குறளில் திருவிழா சொல்ற ஒரு அந்த லாபமும் ரூபமும் சனவத்தூர் தனியாக கிடையாது மண் இல்லாமல்லை மண் உண்டு எதற்காக சொன்னி பாடுகள் இல்லாமல் மண் உண்டு அப்படியாக இருக்கிறது மண்ணின் இடத்திலே 재미ensive <makes> hurting them because பறவைகால தொற்று பொருள பேதை மறந்து சிவகிடத்திற்கு அந்த சிவகிடத்திற்கு அறிவு நீங்க வாக்கிப்பாரு எந்த சிவனிடத்தில் அறிவில்லாமல் இருக்கு அறிவு அறிவில்ல உயர்ந்தோம் அறிவில்லாத அறிவு மையமான பொருள் அறிவு நோக்கினார் சாட்சா விட்டு மறையாது மறையாமல் இருக்க வேண்டும் என்றால் சிவபேத கட்டிடத்தில் மறத்திலும் அந்த அறிவையை அறிவுமயமாகத்தான் இருக்கிறது அதே போலவே வலுவயமாகத்தான் இருக்கிறேன் ஒன்றும் இல்லைமொழிகள் புறக்கணித்துப் போட வேண்டும் மோட்சம் வேண்டும் வேக வங்கி ஏதோ பிரபமே வேறாக ஒருவர் கூட இருக்கவில்லை இது ஞாயிறு முன்னும் பிடித்தார் ஞாபக உணர்ந்து தொண்ணும் பிடித்தார் ஆகவே எல்லோரும் ஆனால் தங்களை உணராத இருக்கிறார்கள் உணர்ந்து இருக்கிறார் அவ்வளவுதான் பேசும் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பாட்டை சொன்னேன் இது மாதிரி கைவிடத்திலே மனதைக்குள்ளே கூட உள்ளே கூடிய எத்தனையோ கருத்து இதுல மண்ணுக்கும் குடத்துக்கும் காகராதித்தன்மை சம்பந்தம் உண்டு காகராதித்தன்மை சம்பந்தம் உண்டு என்ன அப்படின்னா மண் இல்லாமல் குடம் உண்டாகிறது ஆனால் மண் வேறு குட வேறு பிரிக்க முடியுமா மண் சத்தியமாகும் குட சச்சியமாகாது அப்ப பிரிக்க முடியாத அப்படி ஆகவில்லை மண்ணை போக அப்படிதான் ஆகவில்லை ஆகவே இப்போ என்ன காரணம் என்றால் சக்தி சத்தனை சக்தி சத்தனை விட வேறாகாது இப்படி ஒரு சம்பந்தம் குடத்துக்கும் மண்ணம் இருக்குது குடத்துக்கு மன்னரும் சம்பந்தம் எப்படிப்பட்ட சம்பந்தம் பொய்யும் கையும் சம்பந்தம் மண்ணுக்கு மொய்யாகிய சம்பந்தமும் குடத்துக்கு பொய்யாக சம்பந்தமும் அதை பிரித்து முடியாது ஒரு சம்பந்தம் இப்படிப்பட்ட சம்பந்தத்தை மேடாந்த கோவில் தாதாரிய சம்பந்தம் என்று சொல்லுவார் தாதாரிய சம்பந்தம் என்று ஒரு வனமொழியில ஒரு பரிபாஷை சொல்லிருக்கிறார் அது என்ன பரிபாஷனை காதாரிய சம்பந்தம் என்றால் என்ன பரிபாஷை இளை உண்டோ அந்த பொரு வாஸ்தவத்தில் காத்தாவு செய்ய வேண்டியதால் இது ஒரு பரிபாசன் கைவரம் கைவரிய நாளையத்தை எடுத்துச் சொன்ன ஆட்சியர்கள் அப்படிப்பட்ட கருத்துக்கள் இருக்கு நீங்கள் உணர்ந்து பார்த்திருக்காங்க உங்களை வெகும் ஆகவே உணர்வு என்பது உங்களுக்குள்ளே பார்க்க உங்களுக்குள்ளே நீங்கள் உங்கள் பார்த்தீர்கள் நீங்கள் உணவு ஒதுவாகத்தான் இருக்கிறீர்கள் அந்த உணவு உதவத்தை குறைமுகமாக நோக்கிறார் தெரியும் வெளிமுகமாக நோக்கிறார் இருட்ட இருக்கிறது ஒளி சூரிய ஒளி போறோம் சந்திர ஒழியை போறோம் மிதன் ஒழியை போறவோ அக்னி ஒளி போறோம் ஒளி போது உணர்வு தம்பி என்றால் எந்த இருக்கோ உங்களுடைய காலங்களையும் உங்களுக்கே தெரியாத அளவு அப்போதும் நான் இருக்கிறேன் அப்படிப்பட்டதாக உணவு இருக்கிற அறிவை எல்லாத்து சொன்னாரோ அது அறிவு கெட்ட முக்கிய கெட்டார் அயோ ஆன்மா பிரம்ம இந்த ஆன்மா ரூபம் அப்படின்னு ஒரு மகா வாக்கியம் இருக்கிறது அதில் அயோ என்ற சொல் இவன் ஆன்மான் திரமரூபமா என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கு முறையாக சேர்க்கிறது சங்கர்பலம் கொண்டு எழுதியிருக்கிறார்கள் எப்படி எழுதியிருக்கிறார்கள் அயோ என்ற சொல்லை பயன்படுத்தியிருந்தாலும் இந்த ஆன்மா பரோச்சி வசுவ முடியாத பொருள் அல்ல அபரோச்சி வசூல் எதிர்த்து காணக்கூடிய உடனே இருக்கிற அப்படியா அவருக்கு எதிர்த்து காணக்கூடிய பொருளாக நான் இருக்கிறேன் என்ற உணவு ஆன்மார் பரோட்சி வசூல் அபரோச்சி வசூல் இப்படி எல்லாம் வேலை காலத்தில் உங்களை நீங்கள் ஆய்வு உணர்ந்து பார்த்தால் அங்கும் செய்யலாம் உங்களுடைய வேற யாராலும் உங்களுடைய துக்கத்தை நீங்கள் நிவர்த்திப்பட வேண்டும் என்றால் இப்படி ஆராய்ச்சி பார்த்தால் உங்களுடைய உண்மை பொருள் எப்போதும் பிறப்பற்றதாக இறப்பற்றதாக மாறுபாடாற்றதாக நிரந்தரமாக நாங்கள் இருக்கிறது என்பதை உணர்ந்தே இல்லையா என்றால் கைவித உடல் பின்னர் இதுவரைக்கும் சிற்று செய்து கொடுத்தோடு